நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுகீர்த்தனா நினைத்ததையெல்லாம் பேசுபவன் புத்திசாலி இல்லை ஆம் நினைத்ததை எல்லாம் பேசுபவன் புத்திசாலி இல்லை என்கிறார் சாணக்கியன் நன்றி வணக்கம்